வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் வரம்பெருபடலம் கண்ட கரைமிடற்று கண்ணுதலோன் சுந்தரனை விண்டு முதலோர்வியப்பவே வெண்ணதொரு பணவக் கோலன் தனை தரித்து தண்டும்கை தனில் ஊன்றி வந்தனே அங்கண் மகவேதி அணித்தாகவே குருகி சிங்கமுகனை சிவ பெருமான் கண்ணுற்றே இங்கு மிக நீர் எவரும் இறங்குகின்றீர் நுங்கள் பரிசு நுவலும் என மொழிந்தான் எந்தை பெருமான் இயம்பாது நாடி தந்தையனையார் தம் ஏம் துயர் கண்டு வந்து வினவுகின்றார் மற்று இங்கு இவர் அருள் சேர் சிந்தையினர் என்று சீயமுகன் முகன் உன்னினே உன்னி அமலன் உகழம் மலர்ப்பதமேல் சென்னி பலபும் செறிய பணிந்தெழுந்தியம் இன்னல் வருவாயும் எமது வரன் முறையும் பன்னியிடுவனெனவே பகர்கின்றான் தந்தையாவான் காசிபனே தாயும் மாயைத்தான் என்பான் மைந்தர் யாங்கள் ஒரு மூவர் மக்கள் பின்னும் பலர் உண்டால் எம் தம் அன்னை பணித்தன்னால் யாங்கள் ஈசந்தனக்காக இந்த வனத்தில் மூவரும் இவ் வேள்வி தன்னை ஏற்றினமே அங்கு அப்பரிசே யாண்டு பலாகல மகத்தை ஆற்றிடவும் கங்கை செடையோன் முன்னின்று கருணை சிறிதும் செய்திலனால் எங்கட்கு எல்லாம் முன்னவனாம் இகழ் வென் சூரன் அது மங்குல் செறியும் வானில் போய் வாழால் தசை ஈர்ந்திட்டனே மின்போல் இளங்கும் வாழாற்றன் மெய்யிற்றசைகள் ஈர்ந்துளத்தில் துன்போர் இரையும் இல்லாத சூரன் மகத்தீ மிசையிடலும் முன்போல் தன் ஊன் வளர்ந்திடவே பின்னும் அக்தே முயன்றதற்பின் தன் போல் ஒளிர்வச் சிற கம்பத்தலை விழுந்துருவி தழல் புக்கான் புக்கு முன்னோன் ஈராகிப் போந்த காலையாங் கண்டு மிக்க மனத்தில் துயர் கொண்டு வெறுவிப் புலம்பியமதுயிரும் ஒக்க விடவே நினைந்தேமால் உம்மைக் கண்டோர் இறை தாழ்த்தோம் தக்கதி தினம் வரண்முறையும் தமியேன் துயருமென மொழிந்தான் மொழிந்த காலை அங்கண் நின்ற முக்கண் இறை நும் முன்னோன் போல் ஒழிந்து நீரும் மாயாதேவுமது சூரன் தனையின்னே அழிந்த தீவுள் நின்று எழுவித்து அருள் செய்கின்றாமது காண்டீர் கழிந்த சோகம் விடுதீர்யனா கங்கை தன்னை நினைந்தனனே முன்னால் அம்மை அங்குலியின் முளைத்த கங்கை தனில்யம் கோன் மின்னார் சடையில் கரந்தனவே அன்றி மகவான் விருஞ்சன்மாள் என்னான் நின்ற மும்மையின் ஓர் இருக்கை தோறும் அழித்து அவற்றுள் பொன்னாட்டு இருந்த நதி தன்னைப் புந்தி மீதில் உன்னினே மாயோன் தன்பால் முற்கொண்ட வழி சேர் தண்டமேந்தி தூயோன் உன்னா கங்கை துண்ணென்று உணர்ந்து துளங்கி விண்ணோர் ஆயோர் எவரும் வெறுக்கொள்ள அளப்பில் முகங்கொண்ட ஆர்த்து எழுந்து சேயோரெல்லாம் அணித்தாக திசையோர் அஞ்சென்றதுவே மேலாகிய விண்ணுலகு அனைத்தும் விரைவில் கடந்து மேதினியின் பாலாயங்கள் பிரான் பதங்கள் பணிந்து பணியால் படர் செம்தி ஏலா நின்ற நடுக்குண்டத்தீடையே புகலும் எறிகடல்வாய் ஆலாலம் வந்து உதித்தது என உணர்கோமானார்த்து எழுந்தான் தொன்மை போல வேதியில் சூர பத்மா தோன்றலும் அத் தன்மை கண்டாரிமுகனும் தாரகப் பேர்வீரனுமாய் இன்மை கொண்டோர் பெரும் வளம் பெற்று என்ன மகிழ்வுற்று எல்லையிலாவண்மை எய்திக் கடிது ஓடி மன்னன் பதமேல் வணங்கினரே தம்கோன் தன்னை பின்னோர்கள் தாழும் செயலைத்தான் அவர் கண்டு எங்கோன் வந்தான் வந்தான் என்று எவரும் கேட்பை எம்பி பொங்குபோதம் ஷேர்க்கடல் மதிய புத்தேல் வரவு கண்டது அம் கோதையினால் வாழிய என்றவனைப் போற்றியார்த்தனரே என் மேற்கொண்ட நிறுதற் குழாமேத்த எரி சூரன் மண்மேற்கொண்ட திறங் காணூவு வானோர் தொகையும் மகபதியும் மெண்மேற்கொண்ட புயல் கண்டவியன் கோகிலம் போல் வெறுவித்தம் முன் கொண்ட செல்லலொடும் ஓடித்தம் மூருற்றனரே அறந்தை தனையிகந்த இரு துணைவர்களும் உணர் சேனை பரந்து பல வால் வாழ்த்தெடுப்பச் சூர பன்மன் திகழ் வேலைப் படியும் வானும் பிறந்த புனற்கங்கை தனை வருவித்து மறையவன் போல் நின்ற எம்மான் கரந்து தனை உணர்கின்ற உருவினோடு தோன்றினால் ககனமீதே நாரிபாகமும் இமயாமுக்கண்ணும் திருப்புயங்கள் நான்குமாகி மூரிமால் விடைமேல் கொண்ட எம்பெருமான்மேவுதலும் உன்னி நோக்கிப் பாரின் மீமிசை வீழ்ந்து பணிந்து எழுந்து பல முறையும் பரவிப்போற்றி சூரநாராத பெருமகிழ் சிறந்து துணைவருடும் தொழுது நின்றான் நின்று புகழ் சூரபன்மன் முகம் நோக்கி நமை உன்னி நெடிது காலம் வந்திறன் மாமகமாற்றி எய்த்தனையால் வேண்டுவது என் பகுத்தி என்ன பொன் திகழும் மலர்கமலப் பொகுட்டுறைவோன் முதலிய புத்தேழிர் யாரும் இன்று எமது தலைமையெல்லாம் போயிற்றால் என இறங்க இதனை சொல்வான் கொன்னாரும் புவிப்பாலாய்ப் பல புவனம் கொண்ட அண்டக்குழுவுக்கெல்லாம் மண்ணாகி உரல் வேண்டும் அவை காக்கும் தனி ஆழிவரலும் வேண்டும் உண்ணா முன் அவை அனைத்தும் செல்லுவதற்கு ஊர்திகளும் உதவல் வேண்டும் என்னாலும் அழியாமல் இருக்கின்ற மேனியும் இயற்கை இதல் வேண்டும் அலையாழிமிசை துயில் கூர் பண்ணவனே முதலோர்கள் அமர் செய்தாலும் உலையாது கடந்திடு பேராற்றலொடும் பலபடையும் உதவல் வேண்டும் தொலையாமேயஞான்றும் இருந்திடலும் வேண்டுமெனச் சூரன் வேண்ட கலையார் வெண்மதி செஞ்சடிலத் தனிக்கடவுள் கருணை செய்வான் மண்டனக்காயிர கோடி அண்டங்கள் உளவாகுமற்றவற்றுள் அண்டமோராயிரத்தெட்டுக நூற்றெட்டாள்கவென அருளால் நல்கி எண்டொகை பெற்றிடுகின்ற அவ்வண்டப் பரப்பெங்கும் ஏகும் வண்ணம் திண்டல் பெற்றிடுகின்ற இந்திரஞாலமதென்னு தேரும் நல்கி எண்ணு பல புவனங்கள் கொண்ட அண்டத் தொகை தன்னை என்றும் போற்ற கண்ணனது நேமியினும் பலிபெறும் ஓரடலாழி கடிதின் நல்கி அண்ணல் உருசினவேற்று கோளறி ஊர்தியும் நல்கி அகிலத்து உள்ள விண்ணவர்கள் யாவருக்கும் அன்று முதல் முதல்வனாம் மேன்மை நல்கி மேல் திகழும் வானவரைத்தானவரை ஏனவரை வெற்றி கொள்ளும் ஆற்றலொடு பெருந்திரலும் பாசுபதமாப்படையே ஆதியாகி தோற்றம் உருகின்ற தெய்வப்படை அனைத்தும் தொலைந்திடாமல் ஏற்ற மிகுபிறம் ஆகிய மணிமேனியும் உதவி இதற்கு ஆறுசேர்கங்கை தனை விண்ணுலகுதிலேவி அக்கங்கைக்கும் கூறுசேர் பெருவேள் வீச்செந்தழக்கும் தோற்றம் எய்திக் வண்ணம் வீறுசேர் பெரும் கடல் போல் ஒரு பதினாயிரம் கோடி வெள்ளமாகும் தாறு கரி தின் தேர்வயப்புரவி அவுணரெனும் தானை நல்கி துன்னொரு பெரும் புக்சூரப்பன்மனுக்கு ோர் அருள் புரிந்திட்ட எல்லையில் அன்னவர்க்கு இளைஞர் வந்து அடிபணிந்து எழ தன் நிகர் இல்லதோர் தலைவன் கூறுவான் சூரன் என்பவன் தோளினை போலவே வீரம் எய்தி விளங்கி நூற்றி எட்டு உகம் சீரின் மேவுதிர் தேவர்கள் யாரையும் போரில் வென்று புறம் தரக்காண்டிராள் தேவர் யாவரும் சென்று தொழப்படும் ஊவராகி மொழிந்திடும் நுங்களை தாவிலத சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்பவர் என்று விளம்பிமேல் ஈரு உராத விரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும் கொடுத்திடா வேறு வேறு மிக அருள் செய்துமேல் மேல் ஆறு சேர்ஷடை ஆண் தகை